பாடம் எண்பத்தி இரண்டு அரசர் நீதிபதி மற்றும் அதிகார பொறுப்பில் உள்ளவர்கள் நல்ல அமைச்சரை அதாவது ஆலோசகரை தேர்ந்தெடுத்துக் தூண்டுவது தீய தோடர்கள் மற்றும் அவர்களின் ஆலோசனைகளை பற்றி எச்சரிப்பது அல்லாஹ் கூறுகின்றான் அந்த நாளில் இறையற்றம் உடையோரை தவிர நெருங்கிய நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக ஆகிவிடுவர் நாற்பத்தி அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனம்